நாச்சினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வெஜிடபிள் மிக்சட் ட்ரை தான் செய்ய தேவையான பொருட்கள் வெள்ளரிக்காய் கேரட் வெங்காயம் பிடிமளகாய் தயிர் உப்பு ருசிக்கிறப்ப கொத்தமல்லி தழி சிறிதளவு சேட் மசாலா ஒரு ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம ஒரு பவுலில் வெள்ளரிக்காயை கட் பண்ணி பொடியை பண்ணி போட்டுடலாம் கேரட் பொடியை பண்ணி போட்டுருவோம் வெங்காயம் பொடிய கட் பண்ணி போட்டலாம் கொடமளக்காயும் பொடியாக கட் பண்ணி போட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ருசிக்கேற்ற மாதிரி உப்பு கலந்துருவோம் உப்பு கலந்துட்டு தயிர் நமக்கு தேவையான அளவு எவ்வளோ தயிர் வேணுமோ நல்லா லிக்விடாக வேணுனாலும் நிறைய தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொத்தமல்லி தழையை ஃபைனாக சாப் பண்ணி போட்டுட்டு சாட் மசாலா ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஊற விட்டு அப்புறம் பரிமாறணுன்னா சுப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வெஜிடபிள் மிக்ஸ்டர் டை தாத்தா யார் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அவளை சந்திப்போம்